தலைப்பு இருபத்தி ஐந்து அசுரர் சுரர் என்பது அறிவுடைய ஜீவர்கள் முதல் வாசனாதி வஸ்துக்களெல்லாம் சுரர் அகங்காரி முதல் துர்கந்த வஸ்துக்களெல்லாம் பூமிக்குள் தோன்றும் கந்த மூலம் அழுக்குடைய வஸ்து இவைகள் அசுரர் துர்வாசனை துர்வாசனை உடையவர்கள் துர்குண மனுஷியர்கள் மனிதரும் தேவரும் அறிவினது உயர்ச்சியினாலும் தாட்சியினாலும் தேவரென்றும் மனிதரென்றும் சொல்லப்பட்டதே தவிர வேறே எந்த காரணத்தினாலும் அல்ல ஆனால் தயை விசேஷம் இருக்க வேண்டியது என்பது அறிவு உயர்ச்சியில் அடங்கிவிட்டது தேவர்களுக்கு நான்கு கையென்பது ஈகை பற்றிய தயை விசேஷத்தை குறித்து சொன்னதே தவிர வேறல்ல ஆகையால் தயவே வடிவமாக இருக்கின்றவர்களே புண்ணிய தேகிகள் அவர்களே தேவர்களும் ஆவார்